வணக்கம் நாள் இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி நச்சினையின் பொது அறிவு குயலுக்காக சென்னையிலிருந்து மணிக்கொடி நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று மனைக்கு விளக்கம் மடவாள் என தொடங்கும் நூல் நான் மணி கடிகை ஆகும் இரண்டு நாட்டுப்புற பாடல்கள் வாய்மொழி இலக்கியம் என அழைக்கப்படுகிறது மூன்று தமிழ் சொற்கள் நான்கு வகைப்படும் நான்கு உலகிலேயே மிகப்பெரிய வைர சுரங்கத்தின் பெயர் ஹிம்பர்லி ஆகும் இதுபோன்ற நிகழ்ச்சிகளை இனிந்தோறும் கேட்டு மகிழ்ச்சியூ என்ற இணையு மா இனி இன்றைய கேள்விகள் ஒன்று தழையா வெப்பம் தழைக்கவும் மெய்த்தாங்கா வெப்பம் நீங்கவும் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் எது இரண்டு ஆற்றுனா வேண்டுவது இல் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் எது மூன்று இருண்ட கண்டம் என்று அழைக்கப்படும் நாடு எது நான்கு ஈஸ்டர் தீவு எந்த கடலில் இருக்கிறது நன்றி மீண்டும் சந்திப்போம்